வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் தானப்படலம் போனதோற் பொழுதிலவன் துவசமி மகத்தூணிற்பொருக்கென்றெய்தி காணுலாவிய கொடியும் யாரும் கலங்கத்தானே மனமார் மங்களனானும் கழன்றமற்றி தன்மை ஆனதோ துன் நிமித்தம் பல உண்டால் முடிவோன் கண் அவையுராவோ இந்த வாறு துன் நிமித்தங்கள் பல நிகழ்ந்திடவும் சிந்தை செய்திலன் சிறுவதும் அஞ்சிலன் தீயோன் தந்தை தன்னையும் நாரணன் தன்னையும் தகவல் முந்து பூசனை புரிந்தனன் முகமன்கள் மொழியா மற்றை வானவர் யாவர்க்கும் முனிவர்க்கும் மரபால் ஏற்று வேண்டிய அவையெல்லாம் நல்கியே இதற்பின் பெற்ற மங்கையர் தமக்கும் மாமருகற்கும் பெரிதும் அற்றமில்லதோர் மங்கள தொல் சிறப்பு முக கடவுள் ாவரும்த்திடில் மகம் செய்யி வேலை தொடங்கின அவ்விடை வேள்விச்சாலை தன்னிடையே நிகழ்ந்தன சாற்றுவந்தமீ முன்ன ஏவலும் வினை செயல் மண்ணு தேனுவோராடகாலையின் மாடே பொன்னின் மால்வரை நடுவு சேர் வெள்ளியம் பொறுப்பை அன்னதாமன அன்னமாம் பிரங்கலை அளித்த ஏதம் நீங்கிய தீய பாலடிசிலும் எண்ணில் பேதமாகிய முதிரையின் உண்டியும் பிரபாம் ஓதனங்களும் வீற்று வீற்றாகவே உலகின் மாதிரங்களில் குலகிரியாம் பகுத்தெய் நோடலாய் விரை கிழ நுண்டுகள் நீவிக்குய்யின் ஆவியவ்வுலகமும் நயப்புற குழுமி வெய்யதாகிய கருணைகள் திசை தொரும் வேவும் மையல் யானைகளாம் என வழங்கிற்று மாதோ அண்ணல் சை தோயவை நுழையலேயாதி பண்ணியங்களும் தாரமும் கனிவகை பலவும் மண்ணின் மேலுருகிரியலாம் குலகிரி மருங்கு நன்னினாலெனத் தொகுத்தன யாவரும் நயப்ப விருந்தினோர் கொளவிழுதுடன் பால் தயிர் வெள்ளம் திருந்து கங்கையும் யமுனையுமா என செய்த அருந்தும் உண்டிகள் யாவையும் வழங்குகோ அதனில் பொருந்துகின்றது தந்ததென்றது புகழோ தாவில் பாலிதமான் மதம் சார்ந்து தன் நீர் நாவி வெள்ளடை செழும் பழுக்காயொடு நரைமென் பூவு மேனைய பொருள்களும் நல்கின புகழ் சே தேவர்கோ மகன் புரிகின்றதோர் தேனோ ாவது நல்கியே அங்கன் மேவுகின்றது மணியும் அச்சங்கமும் வியன் சேர் காவும் அம்புய நிதியமும் தக்க நாங்கடியோன் ஏவலாலையில் அடைந்தன இமைப்பில் கணிதமில்லதோர் பரிதிகள் மேனி ஈர்க்கஞ்சலும் மணிகளோர் புடை தொகுத்தன ஆடக வரை போல் அணிகள் காஞ்சனமோர் புடை தொகுத்தன அம்போர் பணிகளாடைகளோர்புடை தொகுத்தன படைத்தே மற்றும் வேண்டிய பொருளெலாம் உதவியம் அருங்கில் உற்றவேலையத்தக்கன தேவலின் ஒழுகா நிற்றல் போற்றிய முனிவர யாவரும் நிலத்தோர்க்கு ஏற்றலாம் இவன் வழங்குதும் யாம் என ொல்லையில் சாலை தனை அணைந்தரோ சாலை காண்டலும் தக்கனை பாலர் தன்மையிற் பாடினர் ஆடினர் கோலமார்பில் குலாவிய வெண்டுகில் வேலையாமென வீசி நின்று ஆர்த்துளா மிண்டுகின்ற அவ்வேதியர்த்தங்களை கண்டு வம்மின் கதுமென நீரெனா கொண்டு சென்று குழுவோடு இருத்தியே உண்டி தன்னை உதவுதல் மெயினா மருவில் செம்பொன் மணிகெழு தட்டைகள் இறுதி இல்லனையாவற்கும் எட்டு மேல் நிறைய உண்டிகள் நல்கி இன்னோர் தமக்கு உறவினாரென ஊட்டுவித்தாரவன் அன்ன காலை அரும் பசி தீர்தரத்துன்ன உண்டும் சுவையுடைத்தாதலால் உன்னி உன்னியுவண்டிகள் சாலவும் இன்னம் வேண்டுமென உரைப்பார் சிலர் குற்றம் ஒன்று கூறுவதென்னு நான் முகநாளிவன் உற்ற உண்டியலாம் உண ஓர் பசி பெற்றிலோமென பேதுருவார் சில வீறுமுண்டி மிசைந்திட வேண்டும் வாய் நூறு நூறதென நுவல் வார்த்தமை ஏற வேண்டும் இதில் அமையாதென சீரியேயல் செய்திடுவார் சிலர் புலவர் கோன்னகற் போற்றிய தேனுவன் தலகில் இவ்வுண வாக்கியதாலெனா சிலர் புகன்றனர் தேக்கிட உண்மினோ உலவலீரென ஓதுகின்றார் சீல அறிவிலாத அயன் மகன் யாகம் இன்றிறுதியாம் என்று அண்ணது பெருதியேனுமி பேருணவே நமக்கு உறுதிவல்லையில் Unmin'en Bar-silla. Unndil'em, even unndadil eadu pôr. Kandil'em, oru kattriyum, inbamum, Kondil'em, inru kondadil eesanāl. Vindil'em, yen in meelad en Bar-silla. Yellow-yell unaviyum yutthenuvay. நல்ல நல்லதோர் நான் கொடியாத்திவன் வல்லை பற்றின மா நகரிக் கொடு செல்லுதும் என செப்புகின்றார் மக்கள் யாவரும் வானவர் யாவரும் ஒக்கல் யாவரும் ஒய்ந்திடவாள்களால் தக்கன் நோற்ற தவத்தினும் உண்டு கொல் மிக்கதென்று விளம்புகின்றார் சீல மைந்தன் இட்டனமாந்திட நான் முகன் தந்தியிலும் அழுக்காறு செய்தானெனா நொந்து நொந்து நுவலுகின்றார் சிலர் குழுவு சேர்த்தரு குயுடை உண்டிகள் பிழைவின் ஓடுமி செய்தனமாற்றவும் பழுதிலா விரிசனர் தம்மொடும் எழுவதெப்படி என்று உரைப்பார் இந்த நல்லுண வீண்டு நுகர்ந்திட நந்தம் கொடு வந்திலி வந்திடுமோ செப்புகின்றார் அன்ன பற்பலார் கலியாமென பன்னி நுங்கும் பணவர்கள் கேட்டனர் என்ன மற்றவை யாவையும் ஆர்தர முன்னளித்து முனிவர் அறுத்தினா அறுத்தி மிச்சில்லகற்றி அருந்தவ விருத்தி மேவிய வேதியர்த்தங்களை இருத்தி மற்றொர் இருக்கையில் சந்தின் கலவை வழங்கினார் நலிகுலாவிய நாவினர் பெண் பளிதம் வெள்ளடை பாகுடன் ஏனவை அழியுலாவும் மணிமலரியாவையும் ஒளிரு பீடிகை உய்தனர் நல்கினார் அரைத்த சாந்தம் அணிந்து மெய்யங்கனும் விரைத்த பூந்துணர் வேய்ந்து பைங்காயடை பறித்து நின்ற பணவர் தருக்களாமெனச் சார்ந்தனர் என்பவே ஆனப்பான்மையில் அந்தனர் யாவரும் மேன காதலின் வெய்தனையேகியே வானவண்ணிடை வந்தன ஏற்கெழுத்தான சாலை தனையடைந்தார்களே அடையும் வேலை அயனருள் காதலன் விடையினால் அங்கன் மேவு முனிவரர் இடையராதவர் கிந்தனர் இந்த பொன்னை நல்கினர் பூணொடு பூந்துகில் தன்னை நல்கினர் தன் சுடரோனென மின்னை நல்கும்பியன் மணி நல்கினர் கன்னியாவும் கரவையும் நல்கினார் படியில் லாடகப் பாதுகை நல்கினர் குடைகள் நல்கினர் குண்டிகை நல்கினர் மிடையும் வேதியர் வேண்டிய வேண்டியா அங்கு நல்கினர் அங்கைகள் சேப்பவே இந்த வண்ணம் இறையதும் தாழ்கிழர் முந்து நின்ற முனிவர ஆண்டுரும் அந்த பொருள் தந்து நின்று தயங்கின அற்றமில் சிறந்தனராயை பெற்ற பெற்ற பெருவளன் யாவையும் பற்றி மெல்லப்படர்ந்தனர் பற்பல பொற்றை செய்தனர் போற்றினர் ஓர்புடை வரத்தினாகும் வரம்பில் வெறு கைதம் புறத்தினொய்திடும் புந்தியில் அந்தவை புறத்தினால் தமக்கொப்பரும் வேதியர் சிரத்தின் மேற்கொடு சென்றனர் ஊர்தியும் திசை அரிதன் ஊர்தியும் மாங்கவன் மாக்களும் அரிதன் ஊர்தியும் ஆறுயிர் கொண்டிடும் அரிதன் ஊர்தியும் ஆர்ப்பன ஓர்பு தான தயங்கிய தேவரும் ஏனையோர்களும் இவ்விட ஈண்டலின் மீனமார்த்தரு விண்ணன வெண்ணிலா மாண கோடி மலிகின்றவோர்புடே நரம்பின் வீணை ஞரலுரும் பேங்குழல் பரம்பு தண்ணுமை பண்ணமை பாடல் நூல் வரம்பின் ஏந்திடவானவர் நாடவே அறம்பை மார்கள் நின்றாடினர் ஓர்புடை தேவர் மாதரும் சிற்றில தேவரும் தாவிலா மகச்சாலையின் வைகிய காதோறும் கமலமலர்ந்திடும் ஆவிதோறும் உற்றாடினர் ஓர்புடை வேதவல்லி வியப்புடன் நல்கிய காதல் மாதரும் காமரு விண்ணவர் மாதராறும் சசியும் மகத்திருவோதி நாடியுட்டனர் ஓர்புடை இணைய பற்பலயங்களும் ஏண்டலிற்கனை கொள் பேரொலி கல்லனார்த்தன அனையன் வேள்விக் ககன் கடல் யாவையும் துணைய வந்து அவன் சூழ்ந்தன போலவே ஊனமேலுரும் உம்பரும் இம்பரும் ஏன காதலின் மிக்கவன் ஈண்டுவ வான யாரு வரு நதியும் புவித்தான யாரும் தழியீன போன்றவே